அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழிலே தேசியமானுவேல் இந்திராள் சிந்தனின் தலைப்பு தன்னை உணர்தல் தவறு செய்தவர்கள் அனைவருமே தொடர்ந்து அயோக்கியர்களாக நீடிப்பார்கள் என்கின்ற அபிப்பிராயம் தேவை இல்லாதது அதை போலவே தவறு செய்தவர்களும் இனி மீண்டும் மீண்டும் நாம் தவறு செய்து கொண்டே இருந்தால்தான் பிழைக்க முடியும் இனி என்னை யாரும் நம்ப மாட்டார்கள் என்று கருத வேண்டியதில்லை தங்கள் உன்னதமான செயல்களால் சரிந்து விழுந்த தன்னை பற்றிய பிம்பத்தை தூக்கி நிறுத்த முடியும் நடந்தவை குறித்து செய்யக்கூடிய பிரயாச்சித்தம் என்பது நிகழ்காலத்தில் தன்னை முழுவதுமாக ஒரு ஆக்கப்பூர்வமான பணியில் ஐக்கியப்படுத்தி கொள்வதுதான் நாமும் கூட நம் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் அதை தொடர்ந்து சுட்டி காட்டாமல் மறக்க பழக வேண்டும் அவர்களுக்கு நாம் ஏற்படுத்துகின்ற குற்ற உணர்வு நல்ல விளைவுகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்தாது குணமன்னும் குண்டேறி நின்றார் என்ற குரலுக்கு கனநேரத்தில் சான்றோர் கோபம் மறைந்துவிடும் என்கின்ற நாமக்கல் கவிஞரின் விளக்கமே பரிமேல் அழகர் உரையிலும் பொருத்தமாய் காணப்படுகிறது ஆம் நாம் தவறு செய்வது இயற்கை ஆனால் எப்பொழுது நாம் தவறு என்று உணர்கிறோமோ எப்போது நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த நொடியிலேயே அத்தவற்றிலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம் சிந்திப்போம் நம்மை உணர்ந்து செயல்படுவோம் நன்றி